சாராஜீக்லாம்பரதனி வண்ணம்பதனோபாந்தே குருர்மாருஷுர் மகேஸ்வர குருசாட்சா தஸ்மீரவே நமவேகா நதையிாமூ நம நாராயணம் பமுவன் வசிம் சகும்ௌப்தியிஷ் ஹி சங்கியமியமக்கிஷ் அமிரோட வாத்ய ரமியன் அஸ்ஸுன் சனோஸ்மி ருதிஸாராலயோக்கோம் திரவிஷ் மம வாச்சு சஞ்சீவையகிளா அச்சனத்காதீம் பிர ஒவ்வொரு வேதத்துக்கும் ஆரண் அதாவது பிராமண பாகம் அப்படிங்கறது தனியா இருக்கு பெரும்பாலும் உபனிஷத்து எல்லாம் பிராமண பாகத்துலதான் இருக்கு சாந்தோக்கியம் எல்லாமே எல்லாம் பிராமண பாகத்துல இருக்குதா பாகம் அப்படிங்கிறது வேதத்துல மந்திரங்கள் இந்த மந்திரங்களை எப்படி நாம் உபயோகப்படுத்தணும் உபயோகப்படுத்துறதுனால என்ன பலர் யார் உபயோகப்படுத்தி க்ஷேமத்தை அடைஞ்சார் அப்படிங்கிற விஷயங்களை சொல்றதுக்கு பிராமண பாகம்னு பெயர் அர்த்தவாதம் சொல்லுவார் அர்த்தவாதம் வியர்த்தவாதம் இல்லை அந்த மந்திரத்தினுடைய பெருமை என்ன அதை உபயோகப்படுத்த வேண்டிய முறை என்ன அதுக்கு பலன் என்ன அப்படின்னு சொல்றத அது வந்து வியர்த்தம்னு எப்படி சொல்ல முடியும் மந்திரம் தான் ரிஷிகள்லாம் மந்திர திரஷ்டா மந்திர திரஷ்டா அந்த ரிஷிகள் எல்லாம் மந்திரத்தை மட்டும் கண்டுபிடிச்சுட்டா மந்திரம் நித்தியமான பரமாக அந்த ரிக்குகள்லாம் இருக்கு அந்த ரிக்குகளை தெரிஞ்சுக்கலையோ அவன் கிமிஜா கரிஷதி தேவதா ஸ்வரூபம் அப்படிங்கறத எவன் தெரிஞ்சுக்கலையோ அவன் வெறுமனே சொல்றது மாதிரி சொன்னதுனாலே என்ன பிரயோஜனம் அப்போ அதனுடைய ரிஷி சந்தசு தேவதைகள் அர்த்தம் இது எல்லாம் தெரியும் அர்த்த விசாரம் பண்ண அப்பதான் அத கர்மாவோட மட்டும் இல்ல கர்மாவுக்கே தேவைப்படும் அர்த்த விசாரமே உபாசன அப்படி பண்ணினோமான அது உபாசனமாக ஆறு அந்த தேவதைகளுடைய அப்போ அந்த அந்த ரிக்குகளை பொதுவாக ரிக்வைத சூக்தங்கள் எல்லாம் அந்த ரிஷிகளையே சூக்தத்திலேயே வந்துருவா அந்த சூக்தங்கள்லாம் எந்த தேவதையை பத்தி சொல்றதோ அதுதான் அந்த சூக்தங்களுக்கு தேவதை அந்த ரிஷிகளை பத்தி அந்த சூக்தத்திலயே வந்துடும் அந்த ரிஷி அந்த சூக்தத்துக்கு ரிஷி சந்தஸ் அதுலயே அமைப்பார் இது என்ன சந்து பந்தி சந்தா ஜெகதியா இது காயத்ரியா சந்தஸ் அதுலயே அமைய இருந்தாலும் அவைகள் எல்லாம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற கேது அது வேதத்துல எப்படி உபயோகப்பட வேண்டியது அப்படிங்கிற பிரயோகம் இது பிரயோகம் பண்றதுனால என்ன பலன் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லக்கூடிய பாகங்கள் பிராமண பாகம் பிராமண பாகம் இஸ்தாரவாதம் அதுக்கு ஐதரேய பிராமணம் அப்படின்னு சொல்றது நமக்கும் அது போல பிராமண பாகம் அஷ்டகங்கள் சாக்க அப்படின்னு சொல்றது கிருஷ்ண யஜுர்வேதம் அதுலேயே ஆரண்யம் அப்படின்னு ஒரு பாகம் இருக்கு காட்டகம்னு ஒரு பாகம் இருக்கு வேதத்துல காட்டகத்திலேந்து நமக்கு ஒரு உபனிஷத்து கிடைக்கப்படும் அந்த உபனிஷத்து கடோபனிஷத் அப்படின்னு பெயர் காட்டகத்திலேந்து அந்த உபனிஷத் கிடைக்கிறது ஆரண்யத்திலேருந்து கிருஷ்ணய வேதத்துல கிடைச்ச உபனிஷத்துக்கு தான் தைத்திரியம் அப்படின்னு பெயர் அதுபோல ஐதரேயம் அப்படிங்கிற உத்வேதத்திலையும் ஐதரேய பிராமணம் ஐதரேஜ ஆரண்யம் ஐத்தரேய ஆருண்மிகத்துல கடைச்சதாகிய உபனிஷத்துதான் இந்த ஐத்தரேயோபனிஷத் அப்படிங்கற இந்த உபநிஷத் இது ரிக்வேதத்தினுடைய உபனிஷத் மனோமே பிரதித்தம் ஆதிராதீர் ுமேபாசீ அனேகேனா வதிஷ் சத்தியம் வதிஷா தன்மா தன்வா அவது மாம் அவது வவது வாந்திஷா காந்தி பாடத்தினுடைய அர்த்தம் வாங்மே மனசு பிரதிஷ்டிதா இந்த வாக்கு என்னுடைய மனசிலே பிரதிஷ்டிதமாக இருக்கணும் என்னுடைய மனசு வாக்கில் பிரதிஷ்டிதமாக எப்பொழுதும் வாகர்த்தாபிப சம்பிருத்த பிரதிபத்த ஏ ஜத வந்தே பார்வதி பரமேஸ்வர காளிதாசன் இந்த ரிக்வேதத்தினுடைய வாக்கியத்தை வச்சிருந்தான் அந்த மங்கள பாடினானோ என்ன வாக்கும் அர்த்தமும் பிரியறதே கிடையாது அர்த்தமும் வாக்கும் பிரியறது கிடையாது வாக்குக்கு அர்த்தம் உண்டு அர்த்த அர்த்தம் இல்லாத வாக்கு வாக்கு இல்லை அப்ப என்ன நாமமும் ரூபம் அர்த்தம்ங்கிறது நாம் ரூபம் வாக்குங்கிறது நாமம் எதை பேசினாலும் வாக்கு கவு அப்படின்னா ஒரு அதுக்கு அர்த்தம் மாடு வந்து நிக்கிறது இந்த மாடுதான் அதுக்கு அர்த்தம் இப்படித்தானே குழந்தைகளுக்கு பரிச்சையும் ஆறுது குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது தெரியாது அந்த சிசுவை மடியில உட்கார வச்சு தோத்தோ அப்படி பாக்குறது தோத்தோங்கிற வாக்குக்கு அர்த்தம் ஒரு குத்தா இத பாத்தது தோத்தம் நாளைக்கு என்ன பண்றது தோத்தோங்கிறது அப்படியே சர்வபாஷையும் தெரியாது சர்வபாஷையும் வாக்கு சர்வபாஷைக்கும் உள்ள அர்த்தம் இந்த அர்த்தமும் வாக்கும் ஒண்ணு செய்றதுக்கு ஹேது அனுபவம் அனுபவத்தினால அதை நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் திருஷ்ட விஷயமா இருந்தால் சுலபமா தெரிஞ்சுக்கிறோம் அபியாசத்தினாலே திருஷ்ட விஷயம் மறக்கிறது அது அனுபவத்தில் வந்துட்டதானா அது சபாஷை மாதபாஷை அப்படின்னு ஆயுதம் நமக்கு வேதத்துல சொல்ற விஷயங்கள் போதும் அதிர்ஷ்ட விஷயம் தான் அதனால அனுபவத்துல வரத்துக்கு இல்லையே இதம் பிரம்ம அயம் ஆத்மா அப்படின்னு சொன்னா அபியாசத்துக்கு வரதில்லை அதிருஷ்டம் என்னுடைய வாங்கமே மனசு பிரதிஷ்டிதான் அதாவது நான் அத்தியனம் மறந்தே போகலாம் மறந்தே போகக்கூடாது எனக்கு தாரணம் இருக்கணும் சரீரமே விசர்சனம் மதுவத்யா என்னுடைய தாரணம் இருக்கணும்னா வேதம் அர்த்தம் புரியுறதோ அர்த்தம் அந்த வேதம் பூல என் நாட்களை நன்னா படிஞ்சு சப்பனத்துல கேட்டார் நான் சொன்னேன் அப்படி என்னிடத்துல அது பிரதிஷ்டிதமா இருக்கணும் மறதிங்கறதே கூடாது அப்படி ஒரு வாக்கு அபியாசம் பண்ணி விட்டு அபியாசம் பண்ணின வாக்குக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத உடனே புஸ்தத்தை எடுத்துட்டு பாஷத்தை சொல்லும் பொழுதே அதனுடைய அர்த்தம் என்னுடைய பிரதிஷ்டு வாக்குல மனசு மனசுல வாக்கு முதல்ல வாக்கு அத்தியனம் பண்ண வாக்கு அத்தியனம் பண்ண பிறகு அந்த வாக்குக்கு என்ன அர்த்தமோ அந்த வாக்க பாராயணம் பண்ணும் போதே அந்த அர்த்தம் என்னிடத்துல இருக்கணும் இது ரெண்டும் எனக்கு பிரியக்கூடாதுங்கிறது வாக்குமோ அர்த்தத்தினுடைய ஆவிராவீர்ம ஏதி அப்படின்னா அது இப்ப உபன்யாசம் பண்றோம்னா அதுக்குள்ள அர்த்தத்தை மட்டிலும் தானா சொல்றோம் எதாமி புத்தி யோகந்தம் ஏனமா உபயாதித்தேன் பிரதிப பிரதிபாவான் ராமருக்கு ஒரு தனியான விசேஷம் உத்தரோத்தரம் சொல்லிருந்தால் அதனுடைய அர்த்த விசேஷங்கள்லாம் ஸ்புரி சென்றே இருக்கணும் இருக்கும்போது அதுக்கு என்ன பிரமாணங்களோ அவ்வளவு பிரமாணம் கிட்ட சொல்லிவிடுறா இல்லையா பாஷ்யத்தை பார்த்தோம்னா எவ்வளவு பூர்வபட்சம் தானாவிய கேட்டுக்கிற சங்கைகள் சந்தேகங்கள் அதுக்கு சமாதானங்கள் சமாதானம் உபனிஷத்துல எங்கெங்க வாக்கியங்கள் இருக்கோ அந்த வாக்கியங்கள் என்ன காரணம்னா ஆச்சாரியால் சர்வஜால் அவளுக்கு இருந்த பிரதிப அந்த பிரதிப அந்த பிரதிபை எனக்கு வேணும் அதனால ஆவீர் ஆவீர்மை ஏதி எனக்கு மேலும் மேலும் அந்த பிரதிபைகள் போடும் பிரதிபை என்ன ஏதி அதுக்கு எல்லாம் கிடையாது ஓனதிரவ உபன்யாசம் பண்ணும்போது ஒரு விதமா இருந்தது இந்திக்கு உபன்யாசம் பண்ணும் போது அந்தூர்ல உபன்யாசம் பண்ணும் போது ஒரு விதம் இந்தூர்ல ஒரு உபன்யாசம் விதம்னா அப்போ அந்த பிரதிபைக்கு அந்தம் எங்க இருக்கு அந்தம் இல்லாததான கடல் இந்த கடல் போன்றதான ஒரு பிரதிபை மேலும் மேலும் அப்படிங்கிறதுனால ஏதின்னு மட்டும் பிரார்த்தனை ஏதின்னா பிரியாகட்டம் ஏது சம்தூ அது தாது எனக்கு நிறைய அந்த பிரதிபைகள் அந்த பிரதிபைகள் வேதாந்த விஷயமான பிரதிபைகளே சாஸ்திர விஷயமான பிரதிபைகளே என்னிடத்துல நிறைய நிறைஞ்சது அனாவசிய பிரதிபிகள் வரக்கூடாது அவாளையும் வாழையும் பத்தி நிறைய ஆலோசனை எனக்கு பண்ணிட்டு நம்மளை நாமே அவமானப்படுத்தி கங்கையில் சாக்கடை வேண்டும் அந்த அந்த பிரதிபி எல்லாத்தையும் குருட்டு பிரார்த்தனைலாதான் வர வேண்டும் மறந்துலாத பிரதிபைகள் நிறைய வந்ததுன்னா ஏதோ நாலு ஸ்லோகத்தை கேட்டோம் அதை பத்தி சிந்தனை பண்ணிருக்கலாம் இந்த ஸ்லோகத்துக்கு எப்படி அர்த்தம் சொன்னா அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு இருக்கலாம் அந்த சிந்தனை வந்தாயிடுறோம் அப்படின்னு வருது இல்லையாய் சுத்தம் மே மாகாசி நான் அந்த வேதத்துக்கு இருப்பிடமா இருக்கா இருக்க புதையலா வைக்கக்கூடிய ஒரு புதையலா நான் இருக்கணும் என்னிடத்துல அது ஸ்திரமா நான் அத்தியனம் வேதம் சுதம் பிரகாசி அந்த சுதம் பெரியவாழ் உட்கார்ந்து கொண்டு நான் கேட்டதெல்லாம் என்னை விட்டுட்டு போயிடாம எல்லாம் கேட்டேன் இல்லையா எவ்வளவு விஷயங்களே என் குருநாதர் அதெல்லாம் என்ன விட்டு போயிட்டு ஆசையா கேட்டேன் எல்லாம் அப்ப அப்படியே இந்த காதலை வந்தது இந்த காதால போயிடு அப்படின்னு இல்லாமசிஹி என்னை விட கூடா நான் கேட்டதெல்லாம் என் நெஞ்சில நிறைஞ்சு இருக்கணும் என்ன என் ஆச்சாரியல கேட்டது ஒவ்வொன்னும் முத்தா இருக்கிறதுனால ஒவ்வொன்னுக்கும் வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால எழுதிட்டே இருந்தா எழுதினதெல்லாம் சரியா இருக்கானு மறுபடியும் படிச்சேன் மறுபடியும் பார்த்துட்டு இருந்தேன் சும்மாவே இருக்க முடியல என்னால அதை பத்தியே சிந்தனை அதை பத்தியே எழுதுறது ஆறாவது என்னோட கூட படிச்ச வாழ்கிறது பத்தியே பேசறது என்னடா அகோராத்திரம் அதுதான் எனக்கு காலட்சேபம் இப்படிதான வித்திய வரணும் அகோராத்திரம் வேற இன்னே கிடையாது வேற வேலையும் கிடையாது வேற வேலையும் கிடையாது ஏன்னா என் ஆச்சாரியனை பத்தியோ ஆச்சாரியன் சொன்னதை பத்தியோ சொன்னது படி ஆச்சாரியன் பத்தியோ எனக்கு அதான் வேலை பே வித்தியாச அதன்பத்திரம்ியா குரு இதையே அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு அஹோராத்திரம் நானே குருமயமா ஆயிடும் நானே குரு மயமா ஆயிடும் ரித்தம் வதிஷ்யாமி அப்புறம் எதுன்னா நான் கண்டதும் கேட்டதும் ஏன் குருதானே அதுதானே சத்தியம் அப்புறம் பயப்பட மாட்டேன் யார் உனக்கு பாக்கியம் இருந்தா நீ பார் இல்ல என்ன போ ஏன் குருநாதன் சொன்னது குருநாதன் நடந்துனது குருநாதன் பேசினது அது எல்லாத்தையும் பேசிண்டே இருப்பேன் சத்தியம் மத வேற ஒண்ணும் சாதனை வேண்டாம் அது என்ன காப்பாத்து அது என்ன காப்பாத்து குரு எனக்கு சொன்ன வார்த்தைகள் என்ன காப்பாத்தும் அது சமயத்துல புரிச்சுண்டே இருக்கும் குருநாதர் சொன்னாரு லௌகீகம் உள்பட அவர் சொல்லியிருக்காரு உடம்ப பாத்துக்க உள்பட அவர் சொல்லியிருக்காரு குடும்பத்தை பார்த்துக்க உள் சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் சரியான பிரேட்சகன் அத்தியட்சன் அவன்தான் அப்போ அது என்ன காப்பாத்தும் லௌகீகத்திலையும் காப்பாத்தும் பரமார்த்த லாபத்திலையும் காப்பாத்தும் எனக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கிறாளே அவேமார அவனுக்கு உடம்புக்கு வந்து அப்புறம் எங்க ஆச்சாரிய தொண்ணூறு வயசுக்கு நல்ல குண்டா இருக்க தொண்ணூறு வயசுக்கு நல்ல குண்டா இருக்கான் அவன் தான் அப்பதானே அவன் வருஷிக்க முடியும் அப்பதானே எடுத்து சொல்ல முடியும் வத்தாரமபதும் அவ தூமா நானும் கேட்கறதுக்கு சௌக்கியமா இருக்கு உங்க உபன்யாசம் எடுக்கிறது எனக்கு ஜூரம் வந்துடுத்து போக முடியல அப்படின்னு நானும் ஆகிடக்கூடாது எனக்குதான் நஷ்டம் இல்ல அவருக்கே நஷ்டம் அப்புறம் யாரும் வச்சிருந்து சொல்லுவார் இவனை இவன் தானே பிடிச்சு வச்சிருக்க சொல்லணும் சொல்றதுக்கோ ஆள் போயணும் ஆனா இவன் இவனை வச்சுக்கலாம் அப்படின்னு தானே பிடிச்சி வச்சிருந்துக்கார் அதனால நானும் கஷேமமா இருக்கணும் அவரும் க்ஷேமமா இருக்கணும் இன்னும் பிரார்த்தனை ஏன் கஷேமமா இருக்கா எனக்காக இல்ல அவருக்கா இல்ல வேதாந்தத்துக்கா வேதாந்தத்தை பிரவசனம் பண்ற ஆச்சாரியன் வேதாந்தத்தை கேட்கிற நான் க்ஷேமமா இருக்கணும் வேதாந்தமே வேதாந்தமே சரீரத்துல உள்ள ஆசையும் விடுறதுக்காக தானே நீ அந்த வேதாந்தத்தை வச்சிருந்தே க்ஷேமமா இருக்கணும்னு பாத்துக்கிறீங்க அப்படின்னா திரௌ மதங்கம் ஏ அப்படின்னா அங்கத்துல ஆசை விடுங்கிறார் சுகர் மதங்குங்கிறான் ஏ உடம்பு ஏன் உடம்புன்னு ஏன் அபிமானம் காட்டுற உங்ககிட்ட இவ்வளவு வேற பாடுவதம் கேட்டுனா சந்தான பீஜம் குரு பாண்டவானாம் கௌரவ வம்சத்துக்கு பாண்ட ஒரு சந்தரம்பரை உடம்புல ஏன் ஆசை நாள் எங்க அம்மா பெற்றது அம்மா உள்ள ஆசைனாலே எனக்கு உடம்புல ஆசை எனக்கு போதேந்திராள் பிரசாதம்னா இந்த பிரசாதத்திலேயே ஆசை நாள் பிரசாதம் அது போல அம்மாவுக்கு என்ன பெருமாள் சரணங்கதாய அவள் கிருஷ்ணபக்தை கிருஷ்ணபக்தையான என் அம்மா கத்தது அப்படின்னு சொல்றாள் இல்லையா அப்ப இது ஏன் நாள் யுகோப குட்சிங் கதா என் வந்து என்னை காப்பாத்தினார் அப்படின்னா இது கிருஷ்ணன் கொடுத்த உடம்புதான் கிருஷ்ணன் என்னத்துக்காக கொடுத்தா உங்க எதிரில் உட்கார்ந்து பாகவதன் கை கணந்துருக்கு அதனால இன்னைக்கு நான் உபனிஷத்தை கேட்கிறேன்னு ஆனா முதல் எங்க அம்மாவுக்கு நன்றி முதன் முதல் எங்க அம்மாவை நான் நினைக்கிறேன் இல்லைன்னா நான் எங்கேன்னு கேட்க அம்மா கிடைச்சா குருநாதர் கிடைக்கல குருநாதர் அம்மா மகாத்மாவுக்கு தாயார் அம்மா சரீரத்துக்கு தாயார் ஞானத்தால் ஓற்றார் குருநாதர் அந்த குருநாதர் ரெண்டு பேரையும் கொடுத்த நினைக்கணும் இல்லையா அவது வத்தாரம் அப்படின்னா பொதுவாக மந்திரங்கள் முடியும் பொழுது ரெண்டு தினம் உச்சரிச்ச முடியும் நாம் சந்தியா வந்த மந்திரங்கள்லாம் கூட ஒரு பாக்கியத்தை சொன்னோமானா அப்புறம் மறுபடியும் அதை சொல்லி இத்தின் முடிவு வா எல்லாம் ஆத்மாவிலே அடங்கி எல்லாம் அழிஞ்சு போயிடுத்து ஆத்மா ஒன்றே இருந்தது எப்போ ஆசீதனா பிரளய காலத்துல பிரளய காலத்துல பரமாத்மாவை தவிர வேறு எதுவுமே இல்லை நான்குனா சேஷ்டிதமான வஸ்து எந்த விதமான பிரவருத்தி எந்தமான பிரவருத்தியும் இல்லை பிரவர்த்தகன் வேறு எந்த விதமான இல்லை ஒரே பிரவர்த்தகன் இருந்தான் அது பரமாத்மா தான் பரமாத்மாவில எல்லாம் அடங்கி விடுத்து பரமாத்மா ஒண்டியாவே இருக்கிறார் அந்த பரமாத்மா சகிஷத அந்த பரமாத்மா பார்த்தால் என்ன பார்த்தானால் லோகான் லோகங்களை சிருஷ்டி பண்ணுவேன் அப்படின்னு அந்த பரமாத்மா பார்த்தா பார்த்தான்னோ ஐஷத்தேன்னோ அகாமயத்தை சோகாமய அப்படின்னாலும் எல்லாத்துக்கும் சங்கல்பிச்சானார் தங்களுக்கு ஓபிசாரிகமா சொல்றோம் இல்லையா இந்த மரம் விழ பார்த்தது அப்படிங்க விழ பார்த்தது அப்படிங்கும்போது ஔபிசாரிகம் அது நம்ம எல்லாம் போல மரம் பார்க்கல இவன் தலையில விழுந்துடலாமான்னு அது பார்க்கல அது விழ பார்த்தது அப்படின்னு நம்ம சொல்றது ஔபசாரிகம் பரமாத்மா பார்த்தான் அப்படிங்கறது இந்த பார்க்கறதுக்குன்னு ஒரு வஸ்து கிடையாது இனிமேதானே உலகமே சிருஷ்டியாக போறது சிருஷ்டியாக போறது அப்படிங்கும் போது எதை பார்த்தான் வந்தேத்துக்கு அன்னல் என்று சொல்றது ஏக ஆசேதம் அகிர ஆமா ஆமா ஆட்சா மத்தியுபண தவாசா தஷ்டா நாப்ப இங்க பரமாத்மாவான கல்யாண குணங்களால சொல்லப்படுது குணங்களை தள்ளிட்டு பார்த்தோம்னா ஆத்மா ஆசேதம் எப்படி உபனிஷத்து இத ஆசி அப்படின்னு சொல்றதோ அக்ரே சிஷ்டி ஆரத்துக்கு முன்னாடி இது மாதிரி உபனிஷத்து எல்லா இடங்கள்லயும் அங்கங்க சொல்ற சாந்தோக்கியத்திலையும் சாந்தோக்கியம் சொல்றது எந்த உபனிஷத்துமே ஆரம்பிக்கும் பொழுது அந்த பரமாத்மா ஒன்றைதான் இருந்தது அப்படின்னு சொல்ற அந்த பரமாத்மாவே பகவான் அப்படின்னு பாகவதம் சொல்ற பகவான் சப்தோகம் பகவான் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான்தி சப்தியே ஒரே வசுதான் பிரம்மம் என்றும் பரமாத்மா என்றும் பகவான் என்றும் சொல்லப்படுகிற அப்படிங்கிறதுனால பகவான் ஏக ஆசேதம் அக்ரே ஆத்மா ஆத்மான்றி உபாதிக சமஸ்தீவ கோதிகள் பகுவோ நித்யானாம் சேதனச்சேத்தனானாம் என்று உபனிஷத்துல சொல்றது போல சர்வ சேத்தனர்கள் சரிவர்களா ஜீவ கோத்திகள் ஜீவகோதிகளும் ஆத்மாதான் ஆனா உபாதியினாலும் வெவ்வேறு போல இருக்கு உபாதிகள் நீங்கி விடுத்தால் அப்பொழுது அந்த ஆத்மாவும் பரமாத்மாவில தான் அடங்கும் சூட்சமான உபாதியோட பிரளய காலத்துல பரமாத்மாவில தான் அடங்கும் பிரளய காலத்துல பரமாத்மாவின் இடத்துல அடங்கும் போது ஜீவன் பிரம்மங்குற பேதம் இருக்கும் மோட்சத்துல அடையும் போது உபாதி நீங்கி விட்டதுனாலே ஜீவன் பிரம்மங்கிற பேதம் இருக்காது மோட்சத்துல அடங்கினதே இங்க சொல்லல என்னால் அவ்யாகிருதமான தசையை சொல்றது நிறைய சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்த அவ்யாகிருதமான தசை அந்த தசையிலையும் எல்லா ஜீவனும் பரமாத்மாவில தானே போய் லயமாயிருக்கு ஆத்மாக்களும் சோபாதிகமாவே பரமாத்மாவில அடங்கியிருக்கு உபாதி ஸ்தூலமான உபாதி அழிஞ்சு போயிருக்கு சூட்சமான உபாதி உள்ளே இருக்கு சூட்சமான உபாதியோடு கூட பரமாத்மாவில லயமாயிருக்கு அப்படிங்கறது சொல்றது அப்போ இவ்வளவு உபாதிகளும் ஜீவ கோட்டிகளும் அந்த பரமாத்மாவில லயமாகணுமானால் இந்த பரமாத்மாவ அணுன்னு சொல்லக்கூடாது அணுக்குள்ள எல்லாம் லயமாக விபு ஆத்மாங்கிறதே அசத்திய கவனங்கிற தாத்துகளே ஆத்மாங்கிறதே வந்திருக்கு ஏன் அப்படின்னா சததம் லோகம் பூரக அது வியாபிச்சிருக்கு அப்படிங்கறதுனாலதான் ஆத்மானே அதுக்கு பெயர் ஒரு இடத்துல இருக்கு ஒரு இடத்துல இல்லைங்கிற தேச பதிச்சு சொல்ல முடியாது கூட அந்த ஆத்மா சோகாமையுறது சங்கல்பிக்கிறது நானாமத்தி உபலட்சணா அப்ப என்ன சத்திய சங்கல்பம் சங்கல்பமே அவருக்கு ரூ இல்லை அதனால உபலட்சணா அப்படிங்கிற பதம் சங்கல்பங்கள் சங்கல்பம் யாருக்குமே ஸ்வரூபம் இல்லை கடல் வேற அலைகள் வேறதானே கடைகள் கடல்ல எப்படி அலைகள் தோணுகிறதோ அதுபோல ஆயிரம் கோடி எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்கு தோணித்தானால் அது தோணும் தோணாமல் இருக்கும் அது மாறவும் மாறும் தோணின எண்ணங்கள் அழிவும் அழியும் அது எப்படி ஸ்வரூபம்னு சொல்றது அதனால விர்திகள் சித்த விரத்திகள் கோட்டிக்கணக்கான சித்த விரத்திகள் அதுவும் ஞானங்கிற வார்த்தையால் ஆனால அது ஞானம் ஆகாது சித்த விரத்திகள் சித்தவருத்திகள் ஆனா அறியும் ஞானம்னு சொல்றோம் விற்தி ரூப ஜானம் அந்த விற்திகளுக்குள்ளே ஆத்மா சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலே ஆத்மா சம்பந்தம் இல்லாது போனா சித்தவருத்தி உண்டாகவே உண்டாகாதுங்கிறதுனால விற்தி ரூப ஜானம்னு சொல்றோமே தவிர ஆனால் அந்த விற்திகளே இல்லாத ஞானம் எதுவும் உண்டு போல சுசுக்தியில எந்த சித்த விரத்தியும் இல்லையே கம்முனு ஆத்மா உிதானே தனக்கு தானே இருக்கு அப்படி தனக்குத்தானே ஆத்மா உண்டி இருக்கிறதா தானே சுகமா எல்லா அல்லலும் போயிடுட்டா எல்லா அல்லலும் வந்துடும் தூங்கிவிட்டா எல்லா அல்லலும் சேடுறது அப்ப ஆத்மா அனுபவம் உண்டிதான் அதனால சுகம் அஸ்வாபம் அப்படின்னு சொல்றான் நான் ஏன்டோ சௌக்கியமா தூங்கினேன் அப்படின்னு சொல்றான் சௌக்கியமா தூங்கினேன் சுகமா தூங்கினேன்னு சொல்றான் சுஷப்திங்கிறது ஒரு அனுபவமா இருக்கே தவிர அந்த சுஷப்திங்கிற அனுபவத்தை இந்த மரம் அனுபவிக்காது நான் நிம்மதியா தூங்கினேன் அப்படின்னு இந்த சொல்ல முடியாது ஆனாலும் ஒரு சேதனன் சொல்றதுனால அந்த ஆத்மா சுசக்திக்கு சாட்சியாக இருக்கு அப்படிங்கறத நுட்பமாக தியானம் தெரிஞ்சுக்கிறோம் தமிழ்நாடே சொன்னேன் ஏன்னா திருசியம் இல்லாததுனால திருஷ்யமான வஸ்து இருந்தா தானே திரஷ்டா அப்படிங்கறது தரிசனம் முக்கியமாகும் மரம் வீழப்பாத்தது அப்படிங்கறது விஷயத்துல திருஷ்யம் இருந்தாலும் கூட அது அவனுடைய திரஷ்டத்துவம் யதார்த்தமா இல்ல ஏன்னா ஜடமா இருக்கிறதுனால ஆனாலும் ஆத்மா ஜடம் இல்லையே திருஷ்யம் இருந்துட்டுதானா தெரியும் இப்ப பிரளயமா இருக்கிறதுனால திருஷ்யம் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாதனால திரஷ்டா திரஷ்டனுடைய திரஷ்டத்துவம் யதார்த்தமாக சொல்ல முடியாது ஆனாலே நாபசிது திருஷ்யம் திருஷ்யத்தை நாபசிது ஆனா பார்க்கலையா திருஷ்யம் இல்லாததுனால பார்க்கல அப்படின்னா அது அந்தனான் அது அந்த திரஷ்டா ஏஷ்டுகுபதி உபனிஷத் சொல்றது திரஷ்டுகு திரஷ்டத்துவம் விபதிலோபம் இல்லை திருஷ்யம் இல்லை திருஷ்யம் இல்லாததுனால திரஷ்டத்துவம் திருஷ்டத்துவமே இருக்கு அதனால ந விபரி லோபஹான்னு உபனிஷத்தே சொல்றாரு சயே சயே சவா ஏஷே தத திரஷ்டா ததா அக்ரே பிரலயத்தக்கம் பிரளய காலத்துல ஏஷா யாருக்குமே ஆத்மா பரிச்சிதமா இருக்கிறதுனால ஏஷாத்மா என்ன சப்த பிரமாணத்தால தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கிறதுனால சஹா தெரிஞ்சுக்கிறது யாருனா நான் தான் அப்படிங்கறதுனால ஏஷஹா அக்ரே திருஷ்டி ஆகிறதுக்கு மின்னாட் திருஷ்டா அப்படின்னா சாட்சி சாட்சியான அந்த பரமாத்மா திருஷ்யம் திருஷ்யமான பதார்த்தத்தை ந அபசியத்து ஏன் பார் கலையினார் களையனார் அந்த வஸ்துக்கள் அவ்வக்தமா வியக்தாயில்லை அப்ப ஏனால் திரஷ்டா தரிசனம் திருஷ்யம் இல்லை தரிசனம் இப்ப இல்ல அப்படிங்கறது ஏகராட் பிரபஞ்ச சிருஷ்டி இல்ல பிரபஞ்ச சிருஷ்டி இல்லாததுனாலே பிரபஞ்ச அனுபவம் இல்லை பிரபஞ்ச அனுபவம் இல்லாததுனாலே நிர்விசேஷமான ஸ்வரூபத்தோடு நிகுணமாக பரமாத்மா யோகன் இத்திரைன்னு சொல்றான் இல்லையா அந்த யோகன் இதே இருக்க பெருமாள் கோவில் எல்லாம் பகவான் தூங்குறார் தூங்குறார் அப்படின்னா சாமான்யம் தூங்குறான்னு நினைச்சு அவன் அல்பன் அவனுக்கு அது ரொம்ப தெரியும் ரொம்ப ரொம்ப யாருக்கு புரியும்னா யாருக்கு புரியும் அவர் உலகத்தை சிருஷ்டி பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறார் தூங்குற அப்படின்னா தூங்கும் போது எந்த நாம ரூபங்களும் தெரியாததுனால தெரியாத